வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் ஒன்று இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ஆக்ஸிஜன் தனிமம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு பிரிட்டனும் அயர்லாந்தும் இணைந்து யுனைடெட் கிங்டம் என்ற ராஜ்யம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிரிட்டனில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கொலராடோ ஐக்கிய அமெரிக்காவின் முப்பத்தி எட்டாவது மாநிலமாக ஏற்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கொரியா தொடர்பாக சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் போர் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பனாமா கால்வாய்க்கான உரிமையை ஐக்கிய அமெரிக்கா பிரான்ஸிடமிருந்து வாங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்தில் சுரங்கம் ஒன்றில் இடம்பெற்ற வெடிவிபத்தில் 100 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சாரணிய இயக்கத்தின் முதல் பாசறையை பேடன் பவல் இங்கிலாந்தில் பிரௌன்சி தீவில் ஆரம்பித்து வைத்தார் இது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரை நீடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சீன உள்நாட்டுப் போரின் முக்கிய போர் கொமிட்டாங் படைகளுக்கும் சீன கம்யூனிஸ்ட் படையினருக்கும் இடையில் நான்சாங் என்ற இடத்தில் இடம்பெற்றது இந்த நாள் மக்கள் விடுதலை இராணுவம் ஆரம்பிக்கப்பட்ட நாளாக நினைவு கூறப்படுகிறது ஆயிரத்தி ஆண்டு முதலாவது ஜீப் வண்டி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தந்தை பெரியார் தொடருந்து நிலையங்களில் இந்திய அழிப்பு போராட்டத்தை துவக்கி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பாகிஸ்தானின் தலைநகராக இஸ்லாமாபாத் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெல்ஜிய காங்கோவின் பெயர் காங்கோ குடியரசு என பெயர் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிழக்கு ஜெருசலம் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெக்டிஸ் பின் போகா டாட்டிர் என்பவர் ஐஸ்லாந்தின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜனநாயக முறையில் நாடு ஒன்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது பெண் அதிபர் இவராவார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பராகுவேவில் பல்பொருள் அங்காடி ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் முன்னூற்றி தொன்னூத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டு ஐநூறு பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சீனாவின் பெய்ஜிங் மற்றும் டியான் ஜின் நகரங்களுக்கிடையே உலகின் அதிவேக ரயில் சேவை தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கே டு மலைச்சிகரத்தில் நிகழ்ந்த விபத்தில் பதினோரு மலையேற்ற வீரர்கள் கொல்லப்பட்டனர் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு டைகர் வரதாச்சாரியார் தமிழக கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கா சூரன் ஈழத்து சைவ பெரியார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு புருஷோத்தம் தாஸ் டாண்டன் இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கமலா நேரு இந்திய விடுதலைப் போராட்ட செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மறை திருநாவுக்கரசு இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முகமது நிசார் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மீனா குமாரி இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோக்கல்லோ சண்முகநாதன் இலங்கை மேடை நாடக வெள்ளுபாட்டு கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டெல்லி கணேஷ் தமிழக திரைப்பட நாடக நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு குப்பிளான் ஐ சண்முகம் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வி ராதாகிருஷ்ணன் இலங்கை மலையக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கிரஹாம் டாப் ஆங்கிலேய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு டாப் பனு இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பால கங்காதர திலகர் இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி ஆண்டு மு ராமலிங்கம் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு தா திருநாவுக்கரசு இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நீரஜ்சந்திர சௌத்ரி வங்காளதேச ஆங்கிலேய வரலாற்றாளர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் இந்திய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கரோசோன் அக்கீனோ பிலிப்பைன்ஸின் பதினோராவது அரசு தலைவர் இந்நாளின் சிறப்புகள் பெனின் விடுதலை நாள் பெனின் பகுதி இருந்து விடுதலை பெற்ற நாள் என்று கம்போடியா லாவோஸ் வியட்நாம் ஆகிய நாடுகளில் வெற்றி தினம் சுவிட்சர்லாந்து நாட்டில் தேசிய தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே